என்று கூறினால் அவருக்கு எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு அதில் தான் விரும்பிய வழியாக அவர் சுவோனத்தில் நுழைவார் என்றுஸ்லிம் என்று அதிகமாக உள்ளது முஸ்லிம் நூலில் உள்ள துவாவின் பொருள் அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் மேலும் முகம்மது சல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் அவனது தூதராகவும் உள்ளார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் திருமிதி நூலில் உள்ள துவாவின் பொருள் இறைவா என்னை பாவமன்னிப்பு கோருபவர்களில் ஒருவனாக ஆக்குவாயாக மேலும் தூய்மையானவர்களில் ஒருவனாகவும் ஆக்குவாயாக